நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினேயின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதை கொள்ள போலாம் ஒருத்தர் இருந்தாருங்களா அவரு வேலை தேடுறதுக்காக வேற ஊருக்கு போய் பார்க்கணும்னு முடிவு வேற ஊருக்கு போகணும் அப்படின்னாக்க அவங்க அந்த பாலைவனத்தை கடந்து போகணுங்க ஆனா பாலைவனத்தை கடந்து போகணும்னா மூணு நாள் ஆகும் அந்த காலத்துல பஸ்ஸோ இல்ல வேற எந்த வசதியுமே இல்லாததுனால நடந்துதான் போயாகணுங்க இவரு தேவையான அளவுக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க தன்னோட பயணத்தை நடந்து போயிட்டே இருக்காரு தாகம் எடுக்கக்குள்ள தண்ணி சாப்பிடுறது பசி எடுக்கக்குள்ள சாப்பிட்டு இப்படியே போயிட்டே இருக்காரு ஒரு நாள் முடிஞ்சிருது அவரு எடுத்துட்டு போன தண்ணி சாப்பாடெல்லாம் தீந்துருது தீந்தோடனே திரும்பவும் அவரோட நடைப்பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கிறாரு போயிட்டே இருக்கும் போது திரும்பவும் போர் அடிச்சு போயிடுச்சு நடந்து நடந்து அதனால சரினு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே போலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி பாட்டு பாடிக்கிட்டே போறாரு பாலை வேணத்தில் இந்த மாதிரி நிறைய பாடலை பாடிக்கிட்டே போறாருங்க போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் போய் போய் போய் அவருக்கு ரொம்ப களைச்சு போயிடுது ரொம்ப சோகமாவும் ஆயிடுறாரு ஒரு கட்டத்துல அவருக்கு ரொம்பவே முடியாம போயிடுது இவரே நடந்து போக்குள்ள தனக்குள்ளே பேசிட்டு போறாரு அட கடவுளே வேலைக்கு போனும்னு நினைக்கும் போது நமக்கு இப்படி ஒரு சோதனையெல்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம வேலைக்கு போறதுக்குள்ளரே நம்ம போயிருவோம் போலியாட்டுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சரி இப்படியே இருக்கும்போது இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுதுங்க உடம்பு கை கால எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுது இப்படி பாத்துட்டே இருக்கும்போது அவருக்கு திரும்ப தண்ணி தாகும் பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு என்னோட உயிரே போக வந்துருச்சு இப்படி பாத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டே இருக்காரு அங்க ஒரு தூரத்துல ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி தெரியுது அத பார்த்த உடனே சரி அந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் மெல்லமா கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு நடந்து போயிடாருங்க அந்த இடத்துல போனா ஒரு அடிப்பம்ப் இருக்குங்க அதுக்கு பக்கத்தால ஒரு ஜக்குல தண்ணி இருக்கு பார்க்கும்போது அதுக்கும் பக்கத்தாலேயே வந்து ஒரு அட்டையில எழுதி ஒட்டிருக்காங்க இந்த குடிநீரை குடிக்க வேண்டும் என்றால் அதை அந்த பைப்புக்குள் ஊற்றி விட்டு அதற்கப்புறம் நீங்கள் அடிதீர்கள் என்றால் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தால எழுதியிருக்காங்க இதை பார்த்த உடனே அவரோட மனசுக்கு தோணுது ஜக்குல இருக்கிற தண்ணியை குடிச்சா நம்மளோட தாகம் எல்லாம் போயிடும் ஆனா இதுல நம்ம ஊத்தி அந்த பைப்பு வேலை செய்யலன்னா என்ன பண்றது தண்ணிக்கு தண்ணியும் போச்சு நம்ம உயிரும் போயிருமே இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு திரும்பவும் ஆனா சப்போஸ் நம்ம அதுல ஊத்தி தண்ணி திடீர்னு நிறைய வந்து நமக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா மனசுல யோசிச்சுட்டே இருக்காரு அப்புறம் ஒரு வழியா முடிவு பண்ணி சரி நம்ம என்னதான் ஆனாலும் ஆகட்டும் உயிரே போனாலும் போட்டும் முதல்ல தண்ணி ஊத்தி பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பைப்ல தண்ணியை ஊத்துறாரு தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் அடிப்பா அடிச்சா தண்ணி நல்லா பூத்து பூத்து சூப்பரா வருதுங்க அப்புறம் அந்த தண்ணி எடுத்து தேவையான அளவுக்கு குடிச்சுட்டு திரும்பவும் அந்த ஜக்குல தண்ணிய ஃபில் பண்ணி வச்சிடறாரு ஏன்னா அந்த அட்டையில கடைசி லைன்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா இதுல நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு குடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த தண்ணியை அது உள்ளார ஊத்தி வைக்கணும் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஸோ அதே மாதிரி இவரும் திரும்பவும் ஊத்தி வச்சிடுறாரு ஊத்தி வச்சிட்டு அங்கிருந்து திரும்ப தெம்பா கிளம்பி அடுத்த ஊருக்கு போய் வேலை தேட ஆரம்பிக்கிறாருங்க இப்ப வந்து அந்த நடந்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்றவரும் பெற வேண்டும் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் நன்றி வணக்கம் வழங்கிய இந்த நிகழ்ச்சி உங்களை கவர்ந்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோன்ற பதிவுகளை தொடர்ச்சியாக பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இப்பகுதியை வழங்க ஷேர் செய்யுங்கள்